பாடம் பதினாறு ஹிதர் அலிசலாம் அவர்களுடன் மூசா அலிசலாம் அவர்கள் கடலில் சென்றது உமக்கு இறைவனால் கற்றுத்தரப்பட்ட நல்லவைகளை எனக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் உம்மை பின்தொடர்ந்து வரட்டுமா என்ற பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் ஹிதர் அலி அவர்களிடம் மூசா நபி கூறியதாக அல்லாஹ் கூறுகின்றான்